ஒருவர் அவர் தொழுது கொண்டிருக்கும் வரை தம் இறைவனிடம் அந்தரங்கமாக உரையாடி கொண்டிருக்கிறார் அதுபோல் தம் வலப்புறமும் உமிழலாகாது ஏனெனில் அவரது வலப்புறத்தில் வானவர் ஒருவர் இருக்கிறார் தம் இடப்புறம் உமிழட்டும் அல்லது தம் பாதங்களுக்கு அடியில் உமிழ்ந்து அதை மண்ணுக்கு அடியில் மறை கட்டும் இதை அபோஹோரேரானது எல்லாம் அவர்கள் அறிவித்தார்கள்